ஸ்ரீ குருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு புராணங்களிலும் நம்முடைய தர்மங்களையும் நம் தேசத்தினுடைய பெருமைகளையும் என்ன விதமாக காண்பிக்கிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துன்னு வரோம் பதினோராதாக வியாசாச்சாரியால் நமக்கு காண்பிச்ச புராணம் லிங்க புராணம் இந்த லிங்க புராணம் சம்பிரதாயங்களை முக்கியமாக அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய புராணம் அப்படி சம்பிரதாயங்களை அடிப்படையாக கொண்டு வியாசாச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணின புராணங்கள் மூன்று வாமன புராணம் மார்க்கண்டேய புராணம் இந்த லிங்க புராணம் சம்பிரதாயங்கள் அப்படின்னா ஆச்சாரங்கள்னு பெயர் ஆச்சாரம்னா நம் முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து செய்துன்னு வந்த பல தர்மங்களை நமக்கு காட்டக்கூடியதான புராணம் அதில் இந்த லிங்க புராணம் முக்கியமான இடத்தை வகிக்கிறது இதற்கு லிங்க புராணம்னு எதனால் பெயர் வந்தது அப்படின்னு வியாசர் சொல்கிற பொழுது இந்த புராணம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் எந்த தர்மத்தை சொன்னாலும் இது அனைத்தும் நமக்கு இதுபோல் வகுத்து கொடுத்தவர் பரமேஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரனை பிரதானமாக கொண்டு சொல்லக்கூடிய புராணம் அப்படி பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணி பரமேஸ்வரனுடைய ஸ்தோத்திரங்கள் பரமேஸ்வரனை உத்தே உத்தேசித்து நாம் செய்யக்கூடியதான விரதங்கள் லிங்கத்தினுடைய பெருமைகள் லிங்க மகாத்மியம் இவைகளே பிரதானமாக இந்த புராணம் சொல்வதனாலே இதற்கு லிங்க புராணம் அப்படின்னு பெயர் வச்சார் வியாசாச்சாரியால் இந்த லிங்க புராணத்தில் பதினோறாயிரம் ஸ்லோகங்கள் அடங்கியிருக்கு இந்த லிங்க புராணம் பதினெட்டு புராணங்களில் முக்கியமான இடத்தை வகிக்கிறது அப்படின்னு வியாசாச்சாரியால் காண்பிக்கிறார் இந்த லிங்க புராணம் வாசிக்கிறதுனாலேயும் இதை படிக்க சொல்லி கேட்பதுனாலேயும் ஃபலன் என்ன கிடைக்கிறதுன்னு வியாசர் சொல்லும்பொழுது கிரெகாசிரம் புராணம் லயங்கமுத்தம்தரம் ஆதிமாசமரம் ஷட்சதாய்மாதமோஷம் அத்தே முனையே நைமிஷேய பதினோறாயிரம் ஸ்லோகம் அடங்கின ஒரு புராணம் அத்தியாயங்களாக பிரித்து நமக்கு அனுகிரகம் செய்திருக்கார் இந்த புராணத்தை சொல்கிறதுனாலேயும் கேட்பதனாலேயும் ஷாக்காம் பௌராணிக்கீமேவம் கிருத்விகா திசிகாம்பிரபு பிரம்மா ஸ்வயம்பூர் பகவான் இதம் வச்சனம் அப்ரவீத்து இந்த புராணத்தினுடைய பெருமைகளை சொல்லி இந்த புராணத்திலே சொல்லக்கூடியதானோக்களுடைய எண்ணிக்கைகளே கான்பிச்சி ப்ர சொரா லியந்தமிலம் யேத்துஜே சாவையே சாதி பரமா தபைய அத்தியனே யாத்திஸ்தாஸ்விக்கமிரம் வித்தையா நிவர்த்திஷாஸ்ய விப்ரஸ்யா பவேது பக்திஷாஸ்வதி அப்படின்னு பிரம்மா பரமேஸ்வரனுடைய சன்னிதியிலையே சொல்கிற இந்த லிங்க புராணமானது சாட்சாத் ஈஸ்வரனான பரமேஸ்வரனான ஆதியும் அந்தமும் இல்லாமல் எப்பொழுதும் நமக்கு காட்சி கொடுக்குறவரான பரமேஸ்வரனுடைய பெருமையையும் மகிமைகளையும் சொல்லக்கூடிய இந்த புராணம் ரொம்ப உயர்ந்தது இதை யாரெல்லாம் சொல்கிறாரோ அல்லது இந்த புராணங்களை இந்த புராணத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு உத்தமமான கதி கிடைக்கிறது நமக்கு உத்தமமான லோகம் கிடைக்கணும் உத்தமமான ஒரு ஸ்தானம் கிடைக்கணும் மறுபிறவே என்பதே நமக்கு கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு அத்தியனம் படிப்பை படிக்கணும் படித்தது போல் செயல்படணும் கர்மாக்களை செய்யணும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இது அனைத்தும் செய்ததுனாலே நமக்கு இன்னும் உத்தமமான பிறவி கிடைக்கிறது மறுபிறவியே இல்லாமல் அனுகிரகம் பண்ணுறார் ஈஸ்வரன் அவ்வளோ சிரமப்பட்டு அடைய மு அடைய வேண்டியதை இந்த புராணத்தின் பட்டனத்தினாலேயும் இந்த புராணத்தின் ஸ்ரவணத்தினாலேயுமே நாம் அடைந்து விடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு உயர்வாக நமக்கு இந்த லிங்க புராணமே இந்த லிங்க புராணத்தில் முக்கியமாக என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறபோது பரமேஸ்வரனுடைய பல அவதாரங்களை இந்த புராணம் காண்பிக்கிறது மேலும் சிவனை உத்தேசித்து செய்ய வேண்டியதான விரதங்களையும் சிவ தீர்த்தங்களையும் விசேஷமாக காண்பிக்கிறது பசு பாசம் பசுபதி இதுபோல் சப்தங்களினாலே நாம் பரமேஸ்வரனை பூஜிக்கிறோம் இந்த பரமேஸ்வரனுக்கும் இந்த சப்தங்களுக்கும் உள்ள சம்பந்தம் இவைகளை விரிவாக இந்த புராணம் காண்பிக்கிறது மேலும் இந்த புராணத்திற்கு ரொம்ப உயர்வு என்னென்னா ருத்ரம் ருத்ரப்பிரஷ்னம்னு வேதத்தில் இருக்குது அந்த ருத்ரத்தினுடைய பெருமையை விரிவாக காண்பிக்கிறது இந்த லிங்க புராணம் நிறையா மந்திரங்கள் இருக்கு, நாம் வேதம்னு சொல்கிறோமே வேதம் அனைத்துமே மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் அநேக விதமாக இருக்கு, ஒரு தெய்வத்தையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ பார்த்து ஸ்தோத்திரம் செய்யக்கூடியதான மந்திரங்கள் அல்லது நாம் செய்யறபொழுது நம்முடைய கிரியையை ஞாபகம் செய்யக்கூடியதான மந்திரங்கள் சில பொருட்களை நாம் பார்த்து சொல்ல வேண்டியதான மந்திரங்கள் இப்படி அநேக விதமாக வேதத்தில் மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அனைத்துமே மந்திரங்கள் தான் இந்த ஒவ்வொரு மந்திரங்களையும் சித்தி செய்துக்கிறதுக்கு அதை எத்தனை தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்திற்குன்னு உள்ள தெய்வம் என்ன எப்படி ஒவ்வொரு மந்திரத்தையும் நாம் சித்தி செய்துக்கிறது என்கிற வழியை இந்த லிங்க புராணம் முக்கியமாக ருத்ரத்தினுடைய பெருமையை ரொம்ப உயர்வாக காட்டுறது இந்த லிங்க புராணம் ருத்ரத்திலே மந்திரங்கள் வருது அவ்வளோ மந்திரங்களுடைய ரிஷி நியாசங்கள் அந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொன்னால் நமக்கு பலன் கொடுக்கும் என்கிற விவரங்களை நமக்கு விரிவாக இந்த புராணம் காண்பிக்கிறது மேலும் தக்ஷயக்ஞத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்து யஜங்கள் ஹோமங்கள் விரதங்கள் பூஜைகள் அனைத்திலும் என்னவிதமான ஈஸ்வரனை நாம் ஆராதிக்கிறோம் என்கிற விஷயத்தை இந்த லிங்க புராணம் நமக்கு விரிவாக காட்டுறது பரமேஸ்வரனுக்கு எத்தனை ரூபங்கள் இருக்குது சத்யோஜாத்தம் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் பஞ்சருத்ரின்னு பெயர் இந்த ருத்ர அவதாரங்களெல்லாம் எப்படிப்பட்ட அவதாரங்கள் கைலாசத்திலே பரமேஸ்வரன் எப்போ தியானம் பண்ணுறார் என்கிற விஷயங்களை நிறைய அத்தியாயங்கள் மூலமாக காட்டுறது முக்கியமாக சிவாகமம்னு சொல்லக்கூடியதான ஆகமத்தை இந்த லிங்க ரொம்ப விரிவாக நமக்கு காண்பிக்கிறது சிவாகம்கிறது என்ன அதில் என்னென்ன தெய்வங்களை நாம் பூஜிக்கிறோம் பரமேஸ்வரனை என்ன விதமாக ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறது மேலும் தானங்களுடைய பெருமையை நிறையா காற்று ஒவ்வொரு தானமும் எதற்காக செய்யணும் அந்த தான பொருட்களுடைய அளவு அந்த தானத்தை செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன் இவைகளை விரிவாக நமக்கு காட்டி அந்த லிங்க புராணமானது இப்படி தானத்தினுடைய பெருமைகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த லிங்க புராணத்தில் அப்படி நாம் கடைபிடிக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் என்கிறதை நிறையா ஆங்காங்கே காட்டுறது இந்த புராணம் மேற்கொண்டும் அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்